அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள மிக தூரமான அளவுக்கு நரகில் வீழ்வான் என நபி அணை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது எட்டு எட்டு